அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு திருவள்ளுவரின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் கீழ் அறிவுநலம் முதலான பல தலைப்புகளில் திருக்குற்பாக்களை இயன்ற அளவு ஆராய்ந்து வருகிறோம் செயல் கீழ் திருக்குறளில் காலமறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை ஓரளவு ஆராய்ந்து அறிந்துள்ளோம் அரசராயிருப்பவர் பகைவர் மேல் போர் தொடுத்தற்கேற்ற காலமறிந்து செயல்படுதல் எந்த துறைக்கும் காலமறிந்து செயல்பட வேண்டும் என்பதும் பொருந்தோம் இவ்வாதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் சாரத்தை இப்பொழுது காண்போம் பகல் வெல்லும் காக்கை இகல் வெல்லும் வேண்டும் பொழுது முதல் குரட்பா காக்கையானது தன்னிலும் வலிமை மிக்க கோட்டானை அதன் வலிமை குன்றிய பகல் நேரத்தில் வென்றுவிடும் அதுபோல பகையை வெல்ல எண்ணுகின்ற அரசருக்கு தகுந்த காலத்தை அறிதல் மிக முக்கியமானது ஆகும் இக்குரட்பாவில் காலத்தின் சிறப்பு உபதேசிக்கப்பட்டது இரண்டாவது குரட்பா பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு காலமறிந்து செயல் புரிதல் செல்வத்தை நீங்காமல் கட்டும் கயிறாகும் அருவினை என்ப உளவோ கருவியான் காலமறிந்து செய்யின் இது மூன்றாவது குரட்பா கருவிகளோடு காலத்தை அறிந்து செயல்பட்டால் அரிய செயல் என்பது இருக்குமா இருக்காது என்பது கருத்து நான்காவது குரட்பா ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் காலத்தை அறிந்து சரியான இடத்தில் செயலானது செய்யப்படுமே ஆனால் பூமி முழுவதையும் ஆள நினைத்தாலும் அது கைகூடி வரும் நிச்சயம் நடக்கும் இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று குரட்பாக்களின் வாயிலாக காலமறிதலின் பயன் உபதேசிக்கப்பட்டது ஐந்தாவது குரட்பா காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் தவறாது பூமியை ஆழ நினைப்பவர் அதற்குரிய காலத்தை திட்டமிட்டு பகைவரிடம் போர் செய்யாமல் பொறுத்திருப்பார் இக்குரலில் அரசர் அல்லது தலைமை பொறுப்பில் இருப்பவர் உரிய காலத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டது ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து ஆறாவது குரட்பா ஆற்றலுடைய தலைவன் காலம் கருதி பொறுத்திருப்பது போர் செய்யும் ஆட்டுக்கடா தன் பகையின் மேல் பாய்வதற்கு பின்வாங்குவது போல ஆகும் இக்குரட்பாவில் காலம் கருதி பொறுமையுடன் இருப்பதன் சிறப்பு உணர்த்தப்பட்டது ஏழாவது குரட்பா பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர் அறிவுடைய தலைவர் உடனே அவசரமாக வெளியே கோபத்தை காட்டமாட்டார் காலத்தை எதிர்பார்த்து உள்ளே கோபத்தை வைத்திருப்பார் எட்டாவது குரட்பா செருநரைக் காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை வெற்றி கொள்ள விரும்பும் தலைவர் ஒருவர் பகைவரை கண்டால் காலம் கருதி பணிவுடன் அமைதியாக நடந்து கொள்வார் ஆக முடிவு காலம் வந்துவிட்டால் பகைவருடைய தலை கீழே விழும்படி செய்வாராக ஏழு எட்டு இரண்டு குரட்பாக்களிலும் காலம் வரும் பகைமையை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கப்பட்டது ஒன்பதாவது குரட்பா எய்தற்கரியது இயைந்த கால அந்நிலையே செய்தற்கரிய செயல் பெறுதற்கரிய காலம் அமைந்துவிட்டால் அக்காலம் நீங்குவதற்கு முன்னமேயே செய்வதற்கு அருமையான செயலை செய்துவிட வேண்டும் காலம் அமைந்து அந்த காலத்தை விட்டுவிடாமல் செயல்களை செய்துவிட வேண்டும் என்பது உபதேசிக்கப்பட்டது பத்தாவது குரட்பா கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து செயல் புரியாத காலத்தில் மீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல இருக்க வேண்டும் செயல்புரிய தருணம் அமைந்தபோது கொக்கு மீனை குத்தி விடுவது போல தவறாது செயல்புரிந்துவிட வேண்டும் இவ் அதிகாரத்தில் நாம் பார்த்த கருத்துகள் இவை ஒன்று பகைவரை வெள்ளக்கருதிய அரசர் தமக்கேற்ற காலத்தை இனிது அறிந்தே செயல்பட வேண்டும் இரண்டு பருவம் அறிந்து திருவினை அடைந்து சீர் பெறுவார் மூன்று பருவம் தவறாமல் அறிவோடு செயல் புரிபவர்க்கு வினைகளும் எளிதில் முடியும் நான்கு காலம் கருதி காரியம் செய்தால் ஞானம் முழுவதும் நம் வசமாகும் ஐந்து படை வலிமை முதலிய பிற வலிமைகள் இருந்தாலும் அறிவுடையார் காலம் கருதியே செயலில் இறங்குவர் அதுவரை பொறுமையாக காத்திருப்பர் ஆறு வலிமை உடையவன் காலம் வரும் பொறுத்திருத்தல் அவன் வெற்றி பெறுவதற்கு காரணமாகும் ஏழு பகைவர் மிகை செய்தாலும் உரிய பருவம் இல்லையென்றால் அறிவுடையவர் சினத்தை வெளிப்படுத்த மாட்டார் எட்டு காலம் வரும் வரை அறிவுடையோர் பணிந்தே இருப்பர் ஒன்பது எய்தற்கு அரியதை எய்தினால் செய்தற்கு அரியதை செய்து முடிக்க வேண்டும் பத்து காலம் வரும் கொக்கை போன்று அடங்கியிருக்க வேண்டும் காலம் வந்தவுடன் அது மீனை குத்துவதைப் போன்று காரியங்களை விரைந்து செய்து கொள்ள வேண்டும்